பாடம் இருநூற்றி எழுபத்தி ஏழு மோசடி செய்வது கூடாது அத்தியாயம் ஒன்றாவது அவசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் ஒப்பந்தம் என்பது அல்லாஹுவிடம் கேட்கப்படக்கூடியதாக உள்ளது பதினேழாவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது வசனம்